வியாசம் வசிம் சட்டேத் பராசராத் தபோனி பராசர மகர் திருக்குமாராக வியாசர் பிறந்தார் கண்ணனே திரும்ப வியாசராக அவதரித்தார் கிருஷ்ணத்வை பாயனர் அவருக்கு திருநாம அவர் பல கேள்விகள் மூலமாக தர்மத்தையே லோகத்தாருக்கு புரிய வைக்கிறார் அதிலே தற்போது நாம் இருப்பது நூத்தி பதினாலாவது கேள்வி அந்தணர்களுக்கு அவர்களுடைய தன்மை எதனாலே சித்திக்கிறது குலத்தாலா வேதத்தை பாராயணம் செய்வதாலா சாஸ்திரத்தை பற்றின அறிவிருப்பதாலா அல்லது அதுக்கு தகுந்த ஒழுக்கத்தாலா இந்த நாளில் ஏது என்று எக்ஷன் கேட்கிறார் குலப்பெறப்பாலோ வேத மோதுதலாலோ வேதத்தின் பொருளை நன்கு கற்றலாலோ ஒருவன் பிராமணனாகி விடுவதில்லை அவன் பார்ப்பனாவதில்லை ஆனால் கற்ற வேதத்தின்படி எவன் ஒழுகி நடக்கிறானோ ஒழுக்கமுடையவன் யாரோ சாஸ்திரத்தில் அந்தனர்களுக்குச் சொல்லப்பட்ட ஒழுக்கத்தை மீறாமல் யார் நடக்கிறானோ அவனே பிராமணன் என்று கொண்டாடப்படுகிறான் என்ன தர்மபுத்திரன் பதில் கூறுகிறார் பிராமணர்கள் எப்படி இருக்க வேணும் என்பதை பற்றி சுருக்கமாக நேற்று பார்ப்போம் இப்ப வெறும் பிறப்பினால மட்டும் பிராமணை கிடைச்சதில்லை என்று எத்தனையோ பிரமாணங்கள் உள்ளன ஆழ்வார்களிலே எட்டாவதாக தொண்டரடி புரி ஆழ்வார் அவதரித்தார் அவர் பிறந்ததோ ஆனால் அவர் பாடியிருக்கும் திருமலைங்கிற நாற்பத்தி அஞ்சு பாசரங்கள் அதிலே முப்பத்தி ஒன்பதாவது பாசரத்தில் இருந்து ரொம்ப ஆச்சரியமான பல கருத்துக்களை சாதிக்கிறார் அந்த பாசரங்கள்லேருந்து சில விஷயங்களை சொல்றேன் விஷயங்களை மனசுல வாங்கிப்போம் அதற்கப்புற இந்த கேள்விக்கு அதற்கும் எப்படி தொடர்புங்கிறத ஒப்பிட்டு பார்ப்போம் அடிமையில் குடிமையில்லா அயல்சது பேதிமாரில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் முடியினில் வைத்தாய் மொய்களற் அடியறயுகத்தி போலும் அரங்கமான அகருடானே திருவரங்கத்திலே பள்ளிக் கொண்டு தரிசனம் கொடுக்கும் அரங்கத்தம்மானே திருவரங்கத் எபெருமானே அடியேன் உன்னிடத்தில் கற்றுக்கொண்டது இது அடிமையில் குடிமையில்லா அயல் சது பேதி மாறு சது சதுர்திகள்ால் நான்கு வேதங்களையும் நன்கு அத்தியனம் பண்ணி இருப்பவர்கள் அது பண்ணினத்துக்காக வந்த அந்தணனாயிடப்போவதில்லை அழ்வார் சொல்லுகிறார் உனக்கு கைங்கரியம் புரிய வேண்டும் உன் தொண்டுகளையே வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நாங்கள் செய்யும் தொண்டாலே உன் முகம் ஆனந்தத்தாலே மலர வேண்டும் நீ திருப்திப்பட வேண்டும் உன் அடியார்கள் திருப்தி அடைய வேண்டும் இதுவே பயனன்னு யாரொருத்தன் இருக்கிறானோ அவன்தான் சிறந்த அந்தமனே நான்கு வேதங்களை ஓதியூட்டத்துக்காக அவனுக்கு பெருமை வராது அடிமையில் குடிமையில்லா பெருமானுக்கு நாம் அடிமை அவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் அப்படிங்கிற ஆசையிலேயே அடிமையில் குடிமையில்லா அயல் சதுப்பேதி மாறில் குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பெறப்பரேனும் மிக தாழ்ந்த குலத்திலே கூட பிறக்கட்டுமே லோகத்தில் பல குலங்கள் தாழ்ந்த குளல்கள் பூர்வாச்சாரியர்கள் என்ன அபிப்பிராயப்பட்டார்கள் என்னால் லோகத்தில் எதது தாழ்ந்த குலம் சொல்லப்படுகிறதோ உண்மையில் அவைகள் தாழ்ந்த குலங்கள் ஆகாது நாம் எத்தத்த உயர்ந்த குலம்னு நினைத்து கொண்டிருக்கிறோமோ உண்மையில் அவைகள் உயர்ந்த குலங்கள் ஆகிவிடுவதும் இல்லை இதை பிள்ளை உலகாசிரியன் என்னும் மகாச்சாரர் அவர் ஸ்ரீவச்சன பூஷணம் தர அந்த நூல் அர்த்தங்களை எல்லாம் வருஷிக்கிறார் அந்த மயக்கத்தினாலே தவறாக புரிந்து கொண்ட உயர்ந்த குலம் உயர்ந்து குலம்னு சிலதை நாம பேசறோமே அது உயர்ந்தது நாம தப்பா புரிஞ்சுக்கோங்கிறார் தாழ்ந்தது தாழ்ந்ததுன்னு அந்த குலங்கள் தாழ்ந்தவை என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் பிரமத்தாலே பேசிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் எதனால உயர்ந்த குலம் பகவானுக்கு நெருக்கமானவன் உயர்ந்த குலத்தவன் பகவானிடத்திலே பக்தி கொண்டவன் உயர்ந்த குலத்தவன் அதை தொண்டரடி சாதிக்கிறார் அடிமையில் குடிமையில்லா அயல் சது குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பெற அவன் குக்கர் சாதியனாக கூட பிறந்திருக்கட்டும் ஆனால் குடிமையில் கடமைப்பட்ட பெருமானுக்கடியேன் குடிமை பெருமானுக்கடியன் அடிமை அப்படிங்குற நல்ல நன்றி அவனுக்கு இருக்கு எப்ப பகவான் தான் என்ன படைத்தானோ அப்ப அவனுக்கு தான் அனைத்து தொண்டுகளையும் அடிம தனத்தை குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் புறப்பரேலும் முடியனில் சுலபம் வைத்தாய் திருமுடியிலே துளசியை அடித்துக் கொண்டிருக்கிற என் பெருமானே மொய் கடற்க அன்பு செய்யும் யாரெல்லாம் உன் திருவடித்தாமர்களுக்கு பக்தி பண்றோம் அதற்கு திருப்பணி புரிகிறார்களோ மொய்களும் பாராயணம் பண்ணிருக்கிறவர் ஆனா அடிமைத்தனத்துல ஆசை இல்லை இதோ சாதாரண குலத்துல பிறந்திருக்கிறவர் ஆனா பெருமானுக்கு பணி செய்ய வேண்டும் தொண்டு புரிய வேண்டும்ங்கிற கடமையை உணர்ந்தவர் இந்த ரெண்டு பேரை பெருமானுக்கு முன்னாடி நிறுத்தி வைத்தால் அவருக்கு யாரிடத்தில் பிரியம் இருக்கும் எக்குலத்தில் எச்சாதியில் பிறந்திருந்தாலும் பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும்ங்கிற கடமை அது யார் உணர்ந்திருக்கிறானோ அவனிடத்தில்தான் பகவானே நீ பிரீத்திக் கொள்ளுகிறாய் போலும் எவ்வளவு உயர்ந்த கருத்து அடிமையில் குடிமையில்லா அயல்சது பேதிமாரில் அந்த பாசுரத்தில் சொன்னார் அதற்கடுத்த பாடல் திருமருமார்வன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவியம் அனத்தராகில் மாநில சுயிர்களெல்லாம் வெறுவர கொன்னு சுற்றி தீட்டிய வினையறையலும் அருவினை பயண ருய்யார் அரங்கமான அகருளானே திருமரு ஆர்வ பெருமானுடைய இந்த திருமார்பில் இந்த இடத்தில் ஒரு கருப்பு மச்சத்த போன்ற மறு இருக்கும் மறு மறுனு சொல்றேன் இந்த இடத்துல இருக்கும் திருமரு ஆர்வ ஸ்ரீவசந்த் என்ன இந்த திருமார்கள் இருக்கிற அடையாளத்துக்கு பேர் அந்த மருவில தான் சிராட்டி எழுந்தொருள் மகாலட்சுமிக்கு பீட்டமாகவே இருக்கும் அதனாலதான் திருமருமாறுவின் சிந்தையில் திகழவைத்து உன்னையே மனத்துக்குள்ள நன்கு வைக்கிறார்கள் நின்ன சிந்தையுள் திகழ வைத்து மறுதிய மனத்தராக மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவர கொன்னு ஈட்டிய வினையரேலும் ஆரோ ஒருத்தன் எச்சாதியிலேயோ அவன் மக்களை துன்புறுத்துகிறான் கொல்லுகிறான் அதனாலேயே வாழ்கிறான் இத போல தாழ்ந்த வெறுவர கொன்னு சுட்டிட்டி ஈட்டிய வினையரேலும் பல பிறவிகளா பாபங்களா சேர்த்து வச்சிருக்கான் அறிவினை பயணது யார் ஆனா அவர்கள் ஒன் மட்டும் தன்னுடைய நெஞ்சில் கொண்டு விட்டார்கள் என்னால் அவர்களுடைய வினையின் கஷ்டங்களை அனுபவிப்பதே இல்லை அவர்களுடைய பாபத்தின் சுமையை அவர்கள் தாங்குவதில்லை யார் உன்னை உள்ளத்திலே வைத்தவன் திருமருபார் நின்னை சிந்தையில் திகழ அப்ப பகவத் பக்தனா உறுத்த நிறுந்துட்டான் பெருமானையே தன் திருவுள்ள வைத்திருந்தால் அவன் இவ்வளவு நாட்களும் ஈட்டிய பாபங்களும் அவனை ஒண்ணும் செய்ய அவன் எச்சாதியில் பிறந்திருந்தாலும் அவன் உயர்ந்தவனாகவே கொல்லப்படுகிறான் என்று இங்கே சொல்லுகிறார் அதுக்கு பெருமான நம்ம நெஞ்சத்துல வச்சுனு வழக்கம் போல பாபங்களை பண்ணிட்டு இருக்கலாம் என் ஆழ்வார் இப்ப சர்டிபிகேட் கொடுக்கல அப்ரூவ் பண்ணல பின்ன சொல்றாரு பெருமான மனசுல நினைச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பாவம் பண்ணாலும் புத்தம் தெரியுமா நேற்று வரைக்கும் பாபங்களை புரிந்திருக்கலாம் இப்ப பக்தி வந்தது பெருமானை மனத்தார நினைக்கிறோம் அவனை மறப்பதே இல்லை அப்படி இருக்கிற மறுபடியும் பாபங்களை பண்ண போக மாட்டான் பாடு பாபங்களை அவருக்கு பிடிக்க போறதில்ல அப்ப நம்ம சுவாமிக்கு பிடிக்காத ஒண்ணு நம்ம செய்யலாமா நம்ம பெருமாளுக்கு பிடிக்காத நாம செய்வோமா அந்த ரிஸ்கை எடுக்கவே மாட்டோம் இல்லையோ அதனால ரொம்ப ஜாகிரஜா அழுவார் சாதித்தார் மற்றொரு பாசலால் வானூலார் அரியலாகா வானவா என்பராக ஆனா பகவானுடைய பக்தர்கள் உண்ட மிச்சம் அவர்களுடைய சீபாத தீர்த்தம் அவருடைய திருவடியில் இருக்கிற தூளி அவர் முறை நாம சாப்பிட்டு நம்முடைய அனைத்து பாபங்களும் விலகியே போகும் அவன் எங்கு பிறந்தான் என்ன ஒழுக்கத்தான் யோசிக்கவே வேண்டாம் என அந்த பாசரத்தில் சாதிக்கிறார் அடுத்த பாடல் இன்னும் முக்கியம் பழுதிலா உழுகலாத்து பலசது பேதி மாறில் பழுதிலா உழுகலாறு ரொம்ப நாளா அந்தத்திலேயே பிறந்துன்னு வந்திருக்கார் பல பிறவிகள் அந்தணன் அந்தணன் அந்தணன் அந்தணன் பழுதிலா உழுகலாத்து பலசது பேதி மாறில் இழிகுல தவர்களேனும் அடியார்கள் ஆகில் இன்னொரு பக்கத்திலே இழிகுலம் அந்தனர் குலத்துல பிறக்கலே லோகத்துல தாழ்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு தப்பா சென்று அந்த குலத்திலேயே பல முறை பிறந்திருக்கிறான் ஒரு பக்கத்துல அந்தனராகவே பிறந்திருக்கான் இன்னொரு பக்கத்துல தாழ்ந்ததாகவே பிறந்திருக்கான் நும் அடியார்களாக ஆனால் இந்த தாழ்ந்த குலம்னு லோகம் பரிகாசம் பண்றதே அதுல பிறந்தவன் பகவத் பக்தன் பகவானையே உள்ளத்துல வச்சிருக்கிறவன் நும் அடியார்கள் ஆகில் நுமர்களை பழிப்பதாக இப்பேற்பட்ட அந்தனர் குலத்துல பிறந்தவன் அதோ அங்கு பிறந்தவனை பார்த்து என்ன என்ன குலத்தில் பிறந்தான் என்ன போல் உயர் சாதியில் நிமிஷம் பழித்து விட்டால் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் தான் போலும் அரங்கமான அகருளானே அதுல ஓர் வினாடி பொழுதுக்குள் இவன் பரிகாசம் பண்ணியோ ஏசியோ கேலி பண்ணியோ தாழ்ந்ததாவை திண்டத்தகாதவன் விளக்கியோ இதுல எது பண்ணாலும் சரி நொடிப்பதோரளவில் வினாடி பொழுதுக்குள்ளே அவர்கள்தான் புலையர் போலும் உண்மையில் அவன் தான் தாழ்ந்த பிறவி எடுத்தவன் ஆகிறான் உயர்ந்த பிறவியாம் என்று பிரமித்து மயங்கி அந்தனாக பிறந்திருந்து மற்றொருத்தனை பார்த்து தாழ்ந்தவன் ஒருத்தன் ஏசி விட்டான் என்னால் அதே வினாடி பெருமாளுடைய கோபம் கொள்ளுகிறான் அவனுடைய உள்ளத்தில் சீட்சம் பிறக்கிறது அந்த கோபத்தை தாங்க மாட்டாமல் இவ்வளவு நாள் அந்த அந்தனி இருமாந்து இருந்தானே அவனே தாழ்கொலத்தவன் நொடிப்பதோர் அளவில் அவர்கள் தாம் அரங்கமானும் நுமர்களை படிப்பராக அமரவோர் அங்கமாறும் நம்ம நன்னா தான் வேதங்களை கற்றிருக்கிறார்கள் வேதாங்களை கற்றிருக்கிறார்கள் இப்படி வேதம் வேதாங்கம் இதிஹாச புராணம் இதித்தனையும் நன்கு கற்றிருந்தாலும் வேதங்களையும் வேதாங்களை உபாங்கங்களையும் இத்திஹாச புராணங்களையும் நன்கு படிச்சு வச்சிருக்கார் பாண்டித்யம் இருந்தாலும் சரி அமரவோர் அங்கமாறன் வேதமோர் நான்கு மோதி அப்படி தமர்களில் தலைவராய உன் அடியார்களுக்கெல்லாம் தலைவராய சாதி அந்த உயர் சாதியில் அவர்கள் பிறந்தவர்களா இருந்தாலும் அடியவர்களை பழித்தாலோ அல்லது அவர்களை பற்றி குற்றம் சொன்னாலோ அவர்களும் இழிந்தவர்களாகத்தான் போகிறார்கள் என்னும் பல வாசல்களாலே பெண்ணுலான் சடையினாலும் பெருமனு காண்பான் எண்ணிலா ஊழி தவம் செய்தார் வெள்ளிய நிற்புளார் வியப்ப வந்த அருளையின்ற கண்ணுரா உன்னை என்னோ கலைகணா மரதே என்ன தெரிவிக்கிறது அறிவு பெற்றதுனாலேயோ அவன் அந்தனாகி விடுவதில்லை அவனுக்கு இருக்கிற ஒழுக்கம் அவனுக்கு இருக்கிற பக்தி இதனால் தான் ஒருத்தன் அந்தனாசுகிறான் பலவிடங்களில் பிள்ளை லோகாச்சாரியர் சாதிக்கிறார் திருவங்கியாழ்வாருடைய ஒரு பாசனம் துணை நூல் மார்பில் நம்ம நன்ன மார்பலே நூல் போட்டு இருக்கும் வடம் ஆறு வடம் ஒன்பது வடம் என்ன பூனூல் போட்டு கொண்டு இருக்கிற மூலியம் பெருமை அந்த பூநூல் மட்டும்தான் நிக்கிறது அவன் அந்த நடந்துக்கவே இல்லையே வெறுமை தோல்ல பூணூல் இருந்ததுக்காக அந்த விடுமா பல பேருக்கு அது தவறாக உபயோகப்பட்டு போகிறது முதுகலை தான் அரிக்கிறது அப்படின்னா அதை உபயோகப்படுத்தி அரிப்பை போக்கிக்கிறதுக்காக பண்ற மூலியம் இதுக்காகவா வச்சுருக்கோம் பல பேர் அதை கழட்டி கோட்டு ஸ்டாண்ட்ல மாட்டுற மாதிரி மாட்டி வச்சுடுறா அப்ப அதுக்கு இருக்கிற பெருமையே தெரியலேன்னு அர்த்தம் இது தொண்ணூத்தாறு பிடிகள் அவன் அவனுடைய கைப்படியாலே தொண்ணூத்தாறு பிடிகள் இந்த பூணூல் இருக்க வேண்டும் ஒருத்தர் பூணூல் அணிந்து கொள்ளுகிறார் சொன்னால் அவருக்கு மூணு விஷயம் முக்கியம் இடுப்பில் கட்டி கொள்ளுகிற மவுஞ்சி புல்லால செய்யப்பட்ட மேகலை மவுஞ்சி அடுத்து கையில பிடிச்சிருக்கிற பலாச கண்டம் பிரம்ம முடிச்சு இந்த உபநயனம் அதாவது எக்ஞோபவித காரணம் பூணூல் இருக்கொண்டு அதுல சிறு மான் தோல் வைத்து கட்டப்பட்டு பிரம்ம முடிச்சிருக்கும் அதிலே இருந்து இவன் பிரம்மத்தை நோக்கி போகிறான் போகிறான் அதற்கு முயற்சி எடுக்கிறான்னு பொருள் பிராமணன் பிராமணன் யாது பிரம்மத்தை நோக்கி அவன் நடக்கிறானோ பிரம்மத்தை பத்தியே யார் ஆய்கிறானோ பிரம்மத்தை யார் மற்ற பெயரையும் செல்லுகிறானோ பிரம்மத்தையே தான் சிந்தனம் பண்ண வேண்டும் பிரம்மத்தை தான் ஆராய வேண்டும் அதை குறித்து நடக்கணும் அதை குறித்து போக வேண்டும் அவன் பிராமணன் சொல்லப்படுகிறான் தெரப்பால் மட்டும் மட்டும்பப்படுவதில்லை அப்படிங்க மேலும்ப்டீதேர் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரம் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற